முதலாவதாக பதில்கள் உடல் அமைப்பை அறிவியலின் பெயர் உடலில் வரை ரத்தம் இருக்கும் இரண்டாம் உலகப் போரின் போது இந்தியாவின் வைஸ் ராய இருந்தவர் இனி இன்றைய கேள்விகள் தேசிய இயற்பியல் ஆய்வகம் என் பி எல் எங்கு அமைந்துள்ளது இரண்டாவது கேள்வி தேசிய உலோகவியல் ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது மூன்றாவது கேள்வி முதல் உலக போருக்கு பின் வல்லரசாக எழுச்சி பெற்ற நாடு எது நித்தம் ஒரு முத்து இன்றைய முத்தாக தமிழ் மலர் என்ற இணைய நாளிதழில் வெளியாகியுள்ள ஒரு கட்டுரை நண்பர் அரவிந்த் அவர்கள் நற்றினைக்காக தொகுத்து அனுப்பியுள்ளார் அண்டார்டிகா பற்றிய ஒரு கட்டுரை அண்டார்டிகா பூமியின் தென்முனையில் இருக்கும் ஒரு கண்டம் பூமியிலேயே மிகவும் குளிர்ந்த பகுதி இதுதான் இப்பகுதிக்கு சூரிய ஒளி மிக குறைந்த அளவே வந்து சேர்கிறது இதன் காரணமாக இக்கண்டம் முழுவதும் பனிக்கட்டியினால் மூடப்பட்டுள்ளது அண்டார்டிகாவில் ஆறு மாதங்கள் வெளிச்சமாகவும் ஆறு மாதங்கள் இருட்டாகவும் இருக்கும் இங்கே நிரந்தர மக்கள் குடியிருப்பு எதுவும் கிடையாது வெவ்வேறு உலக நாடுகளின் ஆய்வுக்கூடங்கள் மட்டுமே இங்கே இருக்கின்றன பூமியில் உள்ள தண்ணீரில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதமானது இங்கே உள்ளது புவி வெப்பமாதல் காரணமாக இங்குள்ள பனி உருகி வருகின்றது இதன் மூலம் கடல் நீர்மட்டம் உயர்ந்து வருகின்றது அண்டார்டிகாவில் அடி அளவிற்கு ஏனெனில் எட்டு விழுக்காடு பனிப்பாறைகளால் பல கோடி ஆண்டுகளாக உருகாத பனி பாலைவனமாக அண்டார்டிகா விளங்குவதால் எப்பொழுதும் தாங்க முடியாத குளிர்மிகு சீதோஷன நிலையே இங்கு இருக்கும் உலகின் ஏழாவது கண்டம் எனவும் அழைக்கப்படுகின்றது பதினாலு புள்ளி ஐந்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் கொண்டு ஐந்தாவது பெரிய கண்டமாகவும் திகழ்கின்றது உலகில் உள்ள தண்ணீரில் அறுபத்தி எட்டு விழுக்காடு அண்டார்டிகாவிலேயேதான் உள்ளது ஒரு துளி மழை கூட பெய்யாத இடம் எது என்ற கேள்வி எழுப்பினால் அண்டார்டிகா என்று விடையளிக்கலாம் கொடுமையான குளிரும் ஒரு எண்பத்தி டிகிரி செல்சியஸ் மிக வேகமாக வீசும் பனிக்காற்று நிறைந்தது ஒரு உலக அதிசயமாக அண்டார்டிகா திகழ்கிறது அண்டார்டரம் உள்ளது ஆனால் அது நமது எவரெஸ்ட் சிகரத்தை அங்குள்ள ரோஸ் ஐலாண்ட் எனும் தீவில் என்ற எரிமலையும் உள்ளது அது மட்டுமல்லாமல் அங்கே எழுபது அழகிய குடிநீர் ஏரிகளும் இருக்கின்றன கண்ணுக்கட்டிய தூரம் ஒரே பனிப்பாளரமாக காட்சியளிக்கும் அண்டார்டிகா முதலில் பார்ப்பதற்கு மகிழ்ச்சியை தோற்றுவித்தாலும் அங்கேயே தொடர்ந்து தங்கி மனதில் விரக்தியையும் வெறுப்பையும் ஏற்படுத்திவிடும் அண்டார்டிகாவில் மிகவும் இதமான சீதோஷ நிலை தோன்றும் நிலை சுமார் அரை நேரத்திற்குள் உயிருக்கு போராடும் பனிப்புயலாக மாறிவிடும் அபாயம் அங்கு உண்டு குளிரை விட பனிப்புயலால் விளையும் ஆபத்தே அதிகம் பூமியில் அதிர்ச்சி கடலில் கொந்தளிப்பு ஏற்பட்டால் அண்டார்டிகாவில் உள்ள பனிப்பாலங்களில் பிளவுகள் உண்டாகும் உடைந்த பகுதி கடற்கரை நோக்கி மெல்ல நகரும் அது சமயம் குளிரின் தாக்கம் அதிகமானால் நகர்ந்த பனிப்பாலங்கள் அப்படியே நின்றுவிடும் புதிதாக விழும் பணியானது லேசாக மூடிவிடும் இத்தனை பனிப்பிளவு அல்லது கிரிவேஸ் என்கின்றனர் எச்சரிக்கை உணர்வின்றி இதன் மீது கால் வைத்துவிட்டால் அந்த நபர் அதல பாதாளத்தில் விழுந்து உடனடி உரைதல் காரணமாக உரைந்து போய்விடுவார் பனிப்புயலின் வேகத்தால் உரை பனிப்பாலங்கள் பல்வேறு விதங்களில் சீவி விடப்படுவதால் பனிப்பாலங்கள் சம தரையாக இல்லாமல் மேடு பள்ளமாகவே இருக்கும் கண்ணாடி துண்டுகளுக்கு இணையான கத்தி போன்ற பனிப்பாலங்கள் இருக்கும் அவற்றின் மீது நடக்க முற்பட்டால் உடைந்து கண்ணாடி துண்டுகள் போல் கால்களை கிழித்துவிடும் அண்டார்டிகா பற்றிய தொடரை நாளையும் காணலாம் சிறுவர்கள் செல்போன் உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று பலரும் வற்புறுத்திக் கொண்டிருக்கும் நிலையில் சரியா என்ற கேள்வி ஒரு சிலரிடம் எழலாம் கூர்மையான கத்தி கையில் இருந்தால் பழம் நறுக்கி சாப்பிடவும் பயன்படுத்தலாம் அடுத்தவர்களை கொலை செய்யவும் பயன்படுத்தலாம் குற்றம் கத்தியில் இல்லை பயன்படுத்தும் விதத்தில் தான் இருக்கிறது என்பது நமக்கு தெரியாததா என்ன நன்றி வணக்கம்